தமிழ் இசை சங்கம் சென்னை சென்னை தமிழ் இசை சங்கத்தின் ஆதரவில் நடைபெறும் இசைப் பேரறிஞர் தர்மபுரம் ப சுவாமிநாதன் அவர்களின் பங்கேற்கும் சுவாமிநாதன் அவர்கள் பங்கேற்கும் திருமுறை இசை தொடர் நிகழ்ச்சிக்கு அன்புடன் வருகை தந்து உள்ள பெருமக்கள் அனைவருக்கும் சங்கத்தின் சார்பில் மனம் உகந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் இந்த நிகழ்ச்சியினை அயன்புரம் திருவாளர் அரங்கநாதன் அவர்கள் புத்துவிளக்கேற்றி விடாவினை துவக்கி வைப்பார்கள் பதின்ம திருஞான சம்பந்தர் பாகீதர் திருவாதவும் திருஞான சம்பந்தர் வாகீதர் சுந்தரர் திருவாதவூரர் மட்டை திருமாடிகை தேவர் சேர்ந்தனார் கருவூரர் கண்டு பூந்துருத்தி நம்பி வரிஞான கண்டராதித்த வேணாட்டடிகள் வாய்ந்த திருவாலி அமுதர் மருமபுருடோ தமது சேதிராயர் மூலர் மன்ன திருவாளவாயார் ஒரு காரைக்கார் அம்மை ஐயடிகள் சேரமான் ஒரு கீழர் கண்ணாடனார் உன் கபிலர் பரணர் மெய்யுணரிடம் பெருமானூடு ஓமேவு பட்டினத்தடிகளுடன் நம்பியாண்டார் நம்பி சேர்க்காரும் சிவனரி திருமுறைகள் பன்னிரண்டு அருள் செய்த தெய்விக தன்மையோரே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 dananana nanana girdkum akade pindamichiyula girdkum patade kinnakavichiyula adakum thendi namatta budi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 To the kids and kids சுந்தரன்கோலவாதமோசிகனும் முற்கோலி வந்திரவில் நூறு எங்கே மாமரை நூல் தான் எங்கே எந்த பிராணங்களுக்கு அங்கே கொடுக்கும்பது சில வேளையில பாட்டுக்கு பொருள் விளங்கும் சில வேளையில பாட்டுக்கு பொருள் விளங்காது இல்லீங்களா நான் இந்த பாட்டுக்கு பொருள் இன்னையும் சொல்லி இருக்கிறேன் இது எத்தனை தடவை சொன்னாலும் எனக்கு மனம் ஆறாது இல்லையா ஆமா சொற்கோ என்பது அப்பர் சாமிகள் அது திருநாவுக்கரசர் தோணிபுர தோன்றல் என்பது திரு ஞான சம்பந்தம் சீர்காழிக்கு பன்னெண்டு பேர்ல தோணிபுரம் என்பது ஒன்று அது உங்களுக்கு நினைவில் இருக்கும் எம் சுந்தரனும் சுந்தரமுர் சுவாமிகளும் திருக்கோல வாத ஊர் தேசிகனும் மாணிக்கவாசகருக்கு சொந்த ஊர் திருவாத ஊர் இல்லையா வாத ஊர் தேசிகனும் முற்கோலி வந்தில வேல் அவர்கள் வராவிட்டால் என்ன ஆயிருக்கும் அப்படின்னு பின்னா சொல்றார் அவர் சொற்கோவும் தோணிபுர தோண்டலும் எம் சுந்தரனும் சிற்கோல வாத ஊர்தேசிகனும் முற்கோலி வந்திலரே நீர் எங்கே அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்கிறார் இருக்க அது வந்து வல்லினம் சில பேர் பெரிய ரூ அப்படின்னு சொல்லுவான் இலக்கல சொன்னா வல்லினம் என்ற அப்படின்னு பேர் அதை இட போட்டா வேற ஒரு பேர் வரும் வேற ஒரு அர்த்தம் வரும் நீர் எங்கே என்பது போட்டால் வல்லினம் போட்டால் திருநீர் எங்கே கிடைக்காதுன்னு அர்த்தம் ஏழாவது நூற்றாண்டு அனுப்பிச்சிருப்பான் தமிழ்நாட்டை விட்டு ஆமா திருநீரே கிடைக்காம போயிருக்கும் இப்ப திருநீரும் சிவனும் ஒன்று அதனால்தான் மாலோடு அயங்கறியாத வண்ணமும் உள்ளது நூறு அப்படின்னு சொன்னார் இல்லையா திருஞான சம்பந்தர் சிவனைத்தான் தேடினா மாதனும் சொல்றா திருநூரும் சிவனும் ஒண்ணு என்பது பொருள் எங்கன்னு சொன்னா எங்க அர்த்தம் ஆமா நீர் எங்க அத இடையினமாக அந்த ரூவ இடையினமாக போட்டாத சின்ன ரூ அப்படின்னு சொல்லுவான் நீ ரெங்க நீ எங்க போயிருப்ப என்பதும் ஒரு பொருள் இல்லையா ஆமா எை பிரான் ஐந்தழுத்து எங்கே இப்போ சைவத்துல வந்து திருநூறு தான் மிக முக்கியம் இல்லையா அப்புறம்தான் ஐந்தழுத்து பஞ்சாட்சிரமெல்லாம் என்பது பொருள் ஆக திருநூரும் கிடைச்சிருக்காது சிவனும் கிடைச்சிருக்க மாட்டான் ருத்ராஷமும் கிடைச்சிருக்காது சொல்லப்போன சைவ சமயமே அழிந்து போயிருக்கும் ஏழாவது நூற்றாண்டோட கிளோஸ் முற்றுப்புள்ளி வச்சிருப்பான்கள் ஆமா வேற்று சமயத்தவர்கள் பூந்து இந்த சித்தரசர்கள் பேரரசர்கள் அத்தனை பேரையும் கையில பிடிச்சிக்கிட்டு போட்டுக்கிட்டு சுத்தமந்த நாட்டை குட்டிச்சவர் பண்ணிவிட்டார்கள் அதுதான் பௌத்தர்கள் சமணர்கள் என்ற ஒரு கூட்டம் அப்ப திரு சம்பந்தர் வந்துதான் இதை காப்பாற்றினர் திருஞான சம்பந்தர் தான் முதல் இரண்டாவதுதான் திருநாவுக்கரசர் சுந்தரர் மாணிக்கவாசகர் எல்லாரும் ஆமா நிச்சயமாக திருஞான சம்பந்தருக்கு தான் அந்த தகுதி இருந்தது நிச்சயமா நீங்க கூட தேவாரத்தையோ அல்லது திருஞான சம்பந்தர் நால்வர் படிச்சு பார்த்தீங்கன்னா நிச்சயமா திருஞான தான் மரியாதை கொடுப்பீங்க நீங்க இதுல ஜாதியோ அல்லது வேற எதுவுமோ குறுக்க நிக்க கூடாது அறிவு ஒண்ணுதான் அங்க போற்றப்பட வேண்டும் என்பது பொருள் இல்லையா ஆமா பொண்ணு வேண்டாம் இன்னொன்னு சொல்லுறேன் திருநாவுக்கர் வேளாளர் அவர் என்னத்தவர் அவரை தானே சொல்லணும் எனக்கு ஜாதி அபிப்பிராயம் சொல்றேன் அந்த அபிபிராயத்தை கூடாது பரம்பரையின் உபதேசம் கேட்டுக்கிட்டேன் இந்த சமயத்தை காப்பாற்றி விட்டவர் திருஞான சமுதர் இவங்கெல்லாம் வரல சொன்ன இந்த சமயமே அழிந்து போயிருக்கும் அப்படின்னு சொல்றாரு சைவ எல்லப்ப நாவலர் ஒரு பெரியவர் இத தமிழ்நாட்டில் இருக்கிற சைவர்கள் மறந்து இருக்கிறாங்கன்னு என்னுடைய அபிபிராயம் கணிப்பு அது நீங்க சொல்லலாம் நாங்கள்லாம் இத்தனை பேர் வந்து ஐயா தேவாரம் கேக்குதானே வந்திருக்கிறோம் அப்படின்னு நீங்க சொல்லலாம் உங்களோட சரியா போச்சா தமிழ்நாடு ஆமா ஆக தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க அந்த தேவாரத்தை கொஞ்சம் மறந்து நிச்சயமாக எழுபத்தஞ்சு பர்சன்டேஜ் மறந்திருக்கிறான்னு என்னுடைய அபிப்பிராயம் நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒண்ணுல இருந்து நான் மேடையில பாடுறேன் கிட்டத்தட்ட ஐம்பத்தி ரெண்டு வருஷமாக நான் மேடை நான் பாடாத பட்டி தொட்டி குப்பை மேடு எல்லாம் கிடையாது தமிழ்நாட்டுல ஆமா இப்பதான் முடியலையே தவிர ஒரு கால இப்பதான் ஒரு ரெண்டு வருஷமா தான் எங்கயும் போறதில்லை அதுவும் ரெண்டு வருஷமா தான் அதற்கு முன் எல்லாம் பட்டி தொட்டி தெரு திண்ண எல்லாம் பாடி தீர்த்து வந்தான் எந்த அளவுக்கு தேவங்க போட்டி இருக்கிறார்கள் எனக்கு கிடைக்கல நான் பாடுறத என்னன்னு கூட கேட்க மாட்டான் அதனால்தான் தமிழ்ச்சங்கத்தை தேர்ந்தெடுத்தேன் பத்து பேர் கேட்டாலும் ஒழுங்கா கேட்கறதுக்கு வசதி இருக்கிறது இங்கே அப்படின்னு நான் தேர்ந்தெடுத்த இடம் இது இதே மாதிரி நான் இப்ப சிதம்பரத்துல ஒவ்வொரு மாசமும் போய் என்னாமா பாடி காட்டுறேன்னு ஆனா நான் கோடீஸ்வரன இல்லையே நான் ஓதுவார் நான் சம்பாதிச்சுதானே சாப்பிடணும் நான் ஏன் சேம்பரத்துல போய் என்னாமா பாடுறேன் அப்படின்னு கேட்டா அங்க இருக்கிற ஜனங்கள் கேட்கட்டும் அத ஒரு ஐநூறு பேர் உட்கார்ந்து கேக்குறான் திருவாதிரைக்கு திருவாதிரை போடுறேன் பன்னெண்டு மாசம் வர்றேன்னு சொல்லி இன்னும் அந்த கோயில்ல பர்மிஷன் வாங்கும் போது ஒன்பது மாசம் போயிட்டேன் இன்னும் ஒரு மூணு மாசம் பாக்கி இருக்கு ஒரு ஐநூறு பேர் உட்காந்து கேக்குறாங்க அந்த பன்னெண்டு மாசம் முடிஞ்சதுக்கு அப்புறமா வேற ஒரு ஊர்ல அப்படி வைக்கிறதுன்னு தீர்மானம் பண்ணிருக்கேன் யாரும் எனக்கு பணம் கொடுக்குறது இல்ல நான் பணத்தை நான் விரும்பியும் போறல ஜனங்கள் கேட்டால் சரிதான் அப்படின்னு வந்துட்டேன் தேவார அவர்ந்த பொருள் கேட்கட்டும் அப்படின்னு சொல்லி தான் சேம்பரத்திலையும் ஒவ்வொரு திருவாதிரையிலும் இங்கேயாவது கொஞ்சம் எனக்கு காசு தராங்க ஆமா எப்படியாவது ஜனங்கள் காதல இந்த சைவன்கள் காதல தேவாரம் கேட்கணும் என்ற நோக்கம் தான் எனக்கு ஆக அதத்தான் அவர் சைவ எல்லப்ப நான் சொல்லி வருத்தப்படுறார் இட இந்த சைவ சமயம் அழிந்தே போயிருக்கு மேடா அப்படின்னு கோயில்கள்ல தேவாரத்துக்கு மதிப்பு இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா நூத்துக்கு ஒரு மார்க் கூட நான் கொடுக்க மாட்டேன் ஆமா வெளியில இருக்கிறவனாவது ஏதோ ஒரு பத்து பதினஞ்சு பேர் கேட்கறான் கோயில்ல இருக்கிறவன் அதை கேட்கறதே இல்ல அதை கேட்க பண்ற கேட்க பண்றதே இல்லை நூத்துக்கு ஒரு மார்க் கூட நான் கொடுக்க தயாராக இல்லை தமிழ்ச்சங்க சொல்லுங்க நூத்துக்கு எழுபத்தஞ்சு மார்க் வாங்குறாங்க அமைதியையும் ஒரு வசதியையும் செய்து கொடுக்கிறார்கள் தமிழ்ச்சங்கம் அல்லவா ஆமா ஆக இந்த தேவாரை இவர்களுக்கு சொத்து ஒரு கிறிஸ்டியன் பைபிளை நம்புற அளவுக்கு ஒரு முஸ்லீம் புராணை நம்புகிற அளவுக்கு ஒரு வைணவன் பிரபந்தத்தை நம்புகிற அளவுக்கு தேவாரத்தை செய்வது விரும்பல என் மேல நீங்க வருத்தப்பட மாட்டீங்கள வருத்தப்படக்கூடாது ஆமா நான் வயசுல மூத்தவன் இந்த தமிழ்நாடு பூரா சுத்தி பார்த்தவன் நான் சொல்றேன் ஆமனி கொஞ்சம் இல்லாட்டி நீங்க கேட்டுக்கிட்டு அப்புறமா நீங்க அதை ஆராய்ச்சி பண்ணி பாருங்க அவர் சொல்றது சரிதானா அப்படின்னு அப்படிங்கறத நான் விட்டுறேன் அடுத்தபடி இப்ப நாம இரண்டாம் திருமுறையில உள்ள பதிகங்களை நான் உங்களுக்கு சில பதிகங்களைத்தான் பாடி காட்டுறேன் என்பதும் நீங்கள் நினைவுல கொள்ளணும் சில பதிகங்கள் அதுல நூறு பதிகம் இருக்கிறது நான் உங்களுக்கு ஒரு பத்து பதிகம் தான் உங்களுக்கு பாடி காட்டுறேன் ஏன் பத்து பார் சொன்னாலையாவது ஓஹோ இது பத்துலயே எவ்வளவு இருக்கு பாக்கி தொண்ணூறுல எவ்வளவு இருக்கணும்னு நீங்க கணக்கு போட்டு கொள்ளுவீர்கள் என்ற எண்ணத்துல தான் ஒரு பத்து பதிகம் ஆகுது உங்களுக்கு சொல்லி காட்டிட்டு இருக்கேன் ரெண்டாவது திருமுறையில ஒரே ஒரு பதிகம் மாத்திரம் இருக்குல நான் வந்து நாலு வருஷமா சொல்ற என்னென்ன சொன்னிருக்கேங்க ஆமா அதே மாதிரி சேம்பரத்துல பாடுற பாருங்க முதல்ல இருந்து என்னென்ன பதிகம் பாடி இருக்க வச்சுக்கிட்டுதான் பாடுறேன் வந்தது வராது சில வேளையில சில பதிகங்கள் வந்தது வரும் ஒரு காரணத்தை முன்னிட்டு ஆமா ஆக இப்போ இரண்டாம் திருமுறையில திருக்கேதாரம் என்று ஒரு அற்புதமான பாடல் பெற்ற கேத்திரம் அது கடல் மட்டம் பதினேழாயிரம் அடிக்கு மேலே இருக்குது என்னங்க பதினேழாயிரம் அடிதான நித்யானந்தம் இருபத்தோரு அடி கடல் மட்டத்திலிருந்து இருபத்தோராயிரம் அடி என்ன நாப்பத்தஞ்சு வயசுல என்ன கூப்பிட்டாங்க நான் முடியாதுன்னு சொல்லிட்டேன் குளிர் ஜாஸ்தி தெருவெல்லாம் பனி கட்டி கிடக்கும் கால் பட்டுதுன்னா கால்னா விதச்சிடும் எழுபத்தஞ்சு வயசுல போன நித்தியாந்தம் கூட்டிட்டு போனார் அது நித்தியாந்தம் கூட்டிட்டு போறது என்னாரோ என்னுடைய விதி அப்பதான் கூட்டுச்சு என்று நான் சொல்ல தோன்றும் எழுபத்தஞ்சு அடி எழுபத்தஞ்சாவது வயசுல போன தெருவெல்லாம் ஐஸ் கட்டி குதிரை மேல அல்லது நடந்து போகணும் குதிரை மேல போனாலும் தொந்தரவு நடந்து போனாலும் தொந்தரவு ரோடு சரியான ரோடு இல்ல இப்ப ஏதோ கொஞ்சம் சரி பண்ணி கேள்வி உத்தரப்பிரதேசமாக ஆனது ஆமா குதிரை மேல போயிட்டு கடவுளே என்னால படாத பாடு நான் குதிரை மேல போய் பழக்கமா எனக்கு கிடையாது குதிரை மேல போனா அது அப்படி அப்படி எப்படி தூக்கி போடுதா இடுப்பெல்லாம் ஒடிஞ்சு போகுது நடந்து போனாலும் அப்படிதான் குண்டும் குழியும் குண்டியும் குழிமா இருக்கும் அப்படி வச்சாக்க உடம்பே கெட்டுப்போம் ஏழு மணி நேரம் எட்டு மணி நேரம் குதிரையில போனமுன்னா இந்த சாமியை பார்த்தம்னா இந்த உடம்புல இருக்கிற அலுப்பெல்லாம் போய்விடும் ஆமா ஒரு மாசம் கஷ்டப்பட்டு வேலை பாக்குறான் மாச முடிவுல பத்தாயிரம் ரூபாய் கையில வந்தவன்னா அவனுக்கு அப்படிங்கிற பாருங்க அந்த மாதிரி சாய லட்ச ஒரு அஞ்சு மணி இருக்கும் போகும்போது ஆமா இருக்கு சாமிய முடியாதடா போய் படுக்கிறோம் நாளைக்கு எந்திரிக்கிறோம் இப்பவே போன வாங்கடா கோயிலுக்கு இருக்குன்னு போயிட்டேன் எல்லாருக்கும் இல்லீங்களா ஆமா உடனே போயிட்டேன் கோயிலுக்கு அவ மறுநாள் காலையிலும் போன அந்த கேக்கிறதுக்கு தனியான போகல திருக்காலத்துக்கு போனாரு திருக்காலத்தி வந்து தென் கைலாயம் என்று சொல்லப்பெறும் இந்த கைலாயத்துக்கு போனோம்னா அவருக்கு அந்த கைலாய ஞாபகம் வந்தது அதே மாதிரிதான் அப்பர் சுவாமிகள் கூட திருக்காலத்துக்கு போனாரு கைலாயத்துக்கு போன நினைப்பு அங்கதான் வந்தது அவருக்கு ஆமா என்ன காரணம் அது ஒரு புண்ணிய பூமி எது திருக்காலத்தை தென் கைலாயம் என்று சொல்லப்பெறும் அதையெல்லாம் விட கண்ணப்பர் வழிபட்ட இடம் இல்லையா எங்கே படித்தார் சாத்திரம் படித்தாரா பூசை தெரியுமா தினம் குளிக்கிற வழக்கம் உண்டா அவர் ஜாதியில கிடையாதே மாட்டுக்கறியும் மாட்டுக்கரியும் குளிக்கறியும் திங்கிறவன் தானே அந்த வேடம் இல்லையா அன்புக்கு எடுத்து காட்டா கண்ணப்பன் தான கண்ணப்பனைத்தானு சொல்றாங்க மாணிக்கவாச கூட சொன்னாரு கண்டது என் அப்ப என்னை கண்ணப்பணித்து கொகரதே சொ ஆமா அன்பு என்பதை ஆகிட்ட கண்ணப்பனு தான் இருந்தது முடிவு பண்ணிட்டாங்க ஆமா அன்பே வடிவமாக இருந்தவர் அவர் மலை மேல போய் சாமியை பார்த்தாரு சாமி நீ எப்படி தனியா இருக்கங்க எப்படி தனியா இருக்க புளி வரும் சிங்கம் வரும் பாம்பு வரும் நீ எப்படி தனியா இருக்கீங்க அப்படின்னு கேட்டாரு சாமிய போய் நாம கேட்டோமா நாம கேப்போமா ஆமா நான் இன்னும் உன்னை விட்டு சாமி ஆமா இங்கேயே நின்னுக்குவேன் நான் சாப்பிடுற பண்டிகை உங்களுக்கு தர்றேன் நீ சாப்பிடு புலி வராம சிங்கம் வராம நான் பாத்துக்குவேன் அப்படி ஆறு நாள் தான் அந்த சாமியை பூசப்படாரு அவரு எத்தனை நாடு ஆரே நாள் தான் பூச பண்ற அவ்வளவு பெரிய மகான் வழிபட்ட இடம் அது திருநான சம்பந்தர் காலத்தில போய் சாமியை கும்பிட்டாரு கும்பிட்டு முடிஞ்ச உடனே கண்ணப்பருடைய திருவுருவம் இருந்தது இந்த கும்பிட்டவனுடைய கண்ணப்பரை சொல்லும்போது அப்படி சொல்றாங்க அப்படி திஞ்சான சந்திரம் அங்க போன உடனே அவருக்கு திருக்க கைராயமலை சாரலில் இருக்கிற திருக்கேதாரம் நினைப்பு இருந்து ஒரு பதியும் பாடுறாரு களக்கி சுர் வழிபாடு செய்யும் இடம் என்ப இந்த என்பரால் என்பது என்ன பொருள் நாம் பார்க்கல பெரியவர்கள் சொல்லுவார்கள் என்று பொருள் வருகிறது ஆமா ஒரு பொருள் இல்ல உண்மையை சொல்றார் அப்படியே அவர் அவர்கள் வாயிலிருந்து வருவதெல்லாம் உண்மைதான் பொய்மையே கிடையாது ஆமா தொண்டரஞ்சு களிரும் அடக்கி சுரும்பார்மலர் என்னை கட்டி வழிபாடு செய்யும் இடம் என்பரா என்பரா வண்டுபாட மயிலாள மான் கன்று துள்ள வரிக்கண்டை வாழ துணை நீல ஒட்டலரும் kedar me kevad me sundar rendi tali sudakhi turumra நீங்க இங்க இருந்து நடந்து போனாலும் சரி குதிரையில போனாலும் சரி திரும்பி கீழே இறங்கி வந்த உடனே ஒரு வெந்நீர் குளம் இருக்கு இல்லீங்களா வெந்நீர் குளம் தண்ணி வந்து மறையிலிருந்து ஊத்தும் ஊத்துற இடத்துல சூடு தாங்க முடியாது குளம் ஒரு கிட்ட ஒரு பதினஞ்சு இருபது அடி லீட் இருக்கும் நினைக்கிறேன் ஆமா அந்த கடைசியில குடிச்சீங்கன்னா விதை விதன்னு இருக்கணும் கொஞ்சம் உங்களுக்கு சூடு தேவையா இன்னும் கொஞ்சம் கிட்ட போனீங்கன்னா இன்னும் கொஞ்சம் சூடும் இன்னும் கிட்ட பண்ணீங்களா இன்னும் சூடும் அதுல குளிச்சிங்கன்னா மேலே ஏறி போயிட்டு வந்த வலி தானே ஓடும் வினை ஓடுவது போல ஆமா கடவுள் எப்படி வச்சிருக்கான் பாருங்க அங்க வெந்நீர் யாராவது போட்டு கொடுப்பானா கிடைக்குமா தானே அனுப்புறான் கடவுள் போயிட்டு வர்றவனுக்கு எல்லாம் குளிக்கிறதுக்கு வசதியா ஆமா மலையிலிருந்து வர்ற தண்ணி அவ்வளவு சூடு இருக்கு இதை ஒரு இடம் இருக்கு வெந்நீர் ஊற்றுன்னே வேறு அங்க பாறம் என்ன பண்ணுவான் அரிசியை ஒரு மூட்டையா கட்டி மூட்டையா கட்டி அதுல விட்டாங்கன்னா செத்தன அடிகளை சோறா போயிடும் எடுத்துருவான் அந்த மலையில சாப்பிடுறதுக்கு இவனுக்கு அடுப்பு தேவை வேண்டிய தேவையே கிடையாது ஆமா அதையும் நான் பார்த்திருக்கிறேன் அது இயற்கையின் வினோதம் அல்லது கடவுளினுடைய அருள் என்று விட்டு விடுவோம் சுவாமி இங்க இருந்தபடியே அதுக்கு பாட்டு பாடுற தொண்டர் அஞ்சு தொண்டர் அஞ்சு களிரும் அடக்கி அங்க போனா அந்த ஐம்புலன்களும் அடங்கி போயிடும் நடந்து போறான் அல்லது குதிரையில போறான் அஞ்சு புலன்களும் அடங்காம என்ன செய்யும் அங்க இந்த ஆசா எல்லாம் இடமே கிடையாது இல்லையா அந்த பாடி வைக்கிறார் சுவாமி அது மா இல்ல அதுல பதினோரு பாட்டு இருக்கா அந்த பதினோரு பாட்டையும் யார் பாடுறானோ அவன் இந்த உலகத்தை ஆளக்கூடிய அரசனாக ஆவான் அப்படின்னு எழுதி வைக்கிறார் மை அத்தூந்தவர் உலகாண்டு பெறுவ இந்த பத்து பாட்ட பாடுறவன் இந்த உலகத்தை ஆளக்கூடிய அரசனாக ஆவான் அப்படி எழுதியிருக்கிறார் ஆமா எந்த அளவுக்கு நாம பக்தி செலுத்துகிறோமோ அது நிச்சயமாக பலிக்கும் தேவாரம் ஒன்னு ஒன்னும் படிச்சா என்னென்ன பலன் உண்டு என்று சொல்லுகிறவர்கள் நிச்சயமாக படிக்கும் நான் என் வாழ்க்கையில நான் பாக்கிறேன் என் வாழ்க்கையத்தானே நாம சொல்ல முடியும் இல்லையா ஆமா என் வாழ்க்கையில அது பலிக்கிறது நான் பாக்கிறேன் நான் காசுக்கு மாத்திரம் தேவாரம் பாடல தேவாரம் மக்கள் பூரா கேட்கணும்னு நான் நினைச்சேன் நினைச்சேன் வீட்டுல உட்கார்ந்து அவ்வளவு பதிகமும் படிப்பேன் திருஞான சம்பந்த தேவாரம்னா கிட்டத்தட்ட முப்பது தடவையோ முப்பத்தஞ்சு தடவையோ எல்லாத்தையும் படிச்சு படிச்சு பார்த்திருக்கேன் அதே மாதிரி திருநாவுக்கரசரும் அதே மாதிரி சுந்தரரும் இல்லையா அப்படின்னு நான் நினைச்சேன் இந்த மக்கள் தேவாரத்தை கேட்க மாட்டேங்கிறாங்களே நினைச்சேன் நினைச்சியடா தேவாலம் எல்லாரும் கேட்கணும்னு நீ நினைச்சியா கேசட்ல பாடிவை அமெரிக்காவுக்கு கூட போவும்டா அப்படின்னு நான் கடவுள் நினைக்கிறத கொடுத்தான் பாத்தீங்களா ஆமா நேத்து கூட ஒருத்தர் சொன்னார் பர்வதை இந்த பர்வத மலைக்கு ஏறது கஷ்டமா நான் போகல என்ன நீங்க எல்லாம் போயிருக்கீங்களோ என்னமோ திருவண்ணாமலைக்கு அண்ணாண்டே எங்க இருக்குன்னு சொல்றாங்க அது ஏற வழியே ரொம்ப கஷ்டம் நாலரை மணி நேரமா அஞ்சு மணி நேரமா மேல ஏறணும் அங்கங்கேயும் இரும்பு கம்பி இருக்கும் அதை ஏறணும் விட்டுட்டோம்னா தொலைஞ்சம் அந்த பர்வத மலை அந்த பர்வத மலைக்கு ஒருத்தர் போயிட்டு வந்து சாமி நாங்க கீழே ஏறும்போதே உங்க பாட்டு கேடு சாமி இந்த பருவத மலை நான் பருவத போகல அவர் சொன்னார் நேத்து மேல இருந்து உங்க பாட்டு வந்துகிட்டே இருக்கு நாங்க அதை கேட்டுக்கிட்டே போனோம் சாமி அப்படிங்கிற நான் நினைச்சேன்னா கொடுத்துட்டோம் அவ்வளவுதான் சந்தோஷம் எனக்கு அவ்வளவு சந்தோஷம் வந்தோம் இன்னும் எனக்கு ஆறல இன்னும் என்னத்தை பாடி வைக்கலாம் இந்த தமிழ் மக்கள் இந்த சைவ மக்கள் கேட்கறதுக்கு என்ன வழி அப்படின்னு இப்ப திருநாவுக்கரசர் புராணத்தை ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன் திருநாவுக்கரசர் புராணத்தை படிச்சுக்கிட்டே போறோம்னு வச்சுங்க எங்க கூட்டாயின பாடு பாடினாரு வருதோ அந்த இடத்துல கூட்டாயினவாடு பாடுவேன் ஒரே ஒரு பாட்டு எங்க பொன்னார் துர்படிக்கு பாடினாரு சொல்றாரோ அங்க ஒரு அந்த பொன்னார் துர்படிக்கு ஒரு பாட்டு சொல்லுவேன் ஆனா சேர்க்கடா எழுதி வச்ச வரலாறு அப்படி போய்கிட்டே இருக்கும் இல்லையா நீங்க உட்கார்ந்து கேட்க முடியாது இத சுத்தி விட்டுட்டு நல்லா ஆனந்தமா கேட்கலாம் இல்ல பெரிய புராணத்தை கையில் வச்சுட்டு நல்லா கேட்கலாம் அந்த மாதிரி வியூவுல எல்லாம் நான் பாடி வைக்கிறேன் எனக்கு என்ன வயசு பதினெட்டா எண்பத்தோரு வயசு ஆகல எனக்கு ஏன் இந்த தமிழ் மக்கள் இந்த சைவ மக்கள் கேட்கணுங்கிற நினைப்பு தான் எனக்கு நிச்சயமாக எழுபத்தஞ்சு பந்து எனக்கு கிடைத்து விட்டது ஆனா இன்னும் எனக்கு ஆசை போல இன்னும் எல்லாத்தையும் பாடி வைப்போம் அப்படின்னு பன்னிரண்டு திருமுறையில ஒன்பது திருமுறை புல்லா காப்பாடி வச்சிருக்கேன்னு என்ன காப்பாடி வச்சிருக்கேன் உங்களுக்காக தானே ஒன்பது திருமுறை வரலயும் பாடிவிட்டேன் பத்தாம் திருமுறையில கொஞ்சம் பாடின பதினொன்றாம் திருமுறையில கொஞ்சம் பாடின பன்னெண்டாம் திருமுறையில திருநாவுக்கர் திருப்பரான பாடிவா ஆமா அப்படி நாம என்ன நினைக்கிறோமோ அதை கொடுக்க தயாராக இருக்கிறது தேவரும் ஆனா நாம தொட ரெண்டாம் திருமுறையில எனக்கு தெரிஞ்ச பதிகங்களை நான் உங்களுக்கு பாடி காட்டினேன் மூன்றாம் திருமுறையிலிருந்து ஒரு சில பதிகங்களை நான் உங்களுக்கு நினைவூட்டேன் காந்தார பஞ்சமம் என்று ஒரு பண்ண இருக்கிறது அதில் சில பதிகங்கள் இருக்கிறது சிதம்பரத்துக்கு ஒரு பதிகம் பாடியிருக்கிறார் திருஞான சம்பந்தர் அவனை இப்படி பாடி பார்ப்போம் ம தொல்வினையே அடிநாய் நறுணையோடு பார்நயல் பிரியாத சிற்றம்பலும் உங்களுக்கு தமிழ்நாட்டில் பரவலாக கோயில பூசை பண்றவங்க குருக்கள் அல்லது சிவாச்சாரியாரும் அவர்கள் கூட கிபி ஐநூறாவது நூற்றாண்டுல இருந்தான் அவர்கள போய் சேர்ந்தது என்று ஆராய்ச்சின்னு நினைக்கிறேன் கொஞ்சம் ஆராய்ச்சியில தப்பு இருக்கலாம் அதற்கு முந்தி எல்லா கோயில்களும் தமிழர்கள்ட்ட தான் அந்த வழிபாடு இருந்திருக்கிறது அப்படின்னு ஆராய்ச்சியாளர்கள் எழுதுறாங்க கொஞ்சம் வருஷத்துல என்ன பண்ண இருக்கலாம் இந்த சிவாச்சாரியார்கள் எல்லாம் வந்த கி ஐநூறாவது நூற்றாண்டா மொத்தம் சொல்றாங்க அதுக்கு ஒரு சந்தேகமா இருக்கு இல்லையா அதுக்கு முடிஞ்சு தமிழர்களே வழிபட்டிருக்காங்க வடநாட்டுல வழிபடுறாங்கல்ல அந்த மாதிரி ஆமா இப்போ பழனியில தண்டமானிய பூச பண்ணி இருந்த பண்டாரம் பூச பண்ணி இருந்தான் இப்பதான் குறுக்கல் பூஜைக்கு வந்தது ஆமா பழனியில தண்டமானிய பண்டாரம் பூச பண்ணி இருந்தான் இப்பவும் திருவொற்றியூர்ல அம்பிகையை பூஜை பண்றவன் மலையாளி தான் பூஜை பண்றான் சிவாச்சாரியார் அல்ல இல்லையா இது உங்களுக்கு தெரியும் நீங்க அந்த நோக்கத்தில் பார்க்கறீங்களா யாரோ ஒருத்தன் பூஜை பண்றான்னு போயிடுறீங்க நீங்க இல்லையா ஆமா ஆக அந்த சிதம்பரத்தில் பூசை பண்றவங்க வேத பிராமணர்கள் ஆனா அவர்களுக்கு தீட்சிதர்கள் என்று பேர் அவர்கள் மூவாயிரம் பேர் இருந்தார்கள் என்று வரலாறு ஆனா இன்னைக்கு எத்தனை பேர் இருக்காங்க பேர் தான் இருக்காங்க மூவாயிரம் எங்க இருக்கு இருநூறு எங்க இருக்கு பரவாயில்லை அந்த நடராஜாவை நம்பி இருக்கான் நம்பி இருக்கிறதோடு இல்ல ஒவ்வொரு கட்சியும் கையில வைரம் போதிரம் போட்டிருக்கான் காரணம் என்ன இந்த சாமியை சாமியா நினைக்கிறான் அதுதான் அது ரொம்ப முக்கியம் இப்ப பாக்கி கோயில்கள் எப்படி நீங்க என்ன கேட்காதீங்க அர்த்தம் எண்ணிக்கொள்ள அந்த இருநூறு பேரும் அந்த சாமியை சாமியா நினைக்கிறான் அந்த பூசைய போய் பாருங்க ஆறு மணி ஆறு மணி அடிக்கும் போது தூக்கிடுவான் எவன் வந்தான் வராட்டி பண்ண கவலையே படமாட்டான் அதத்தான் சுந்தரைய தேவாரத்துல முட்டாத முந்தி மூவாயிரவர் அப்படின்னு சொல்றாரு சுந்தர்டிபிகேட்டை எழுதிட்டு போயிட்டார் சுந்தரர் சொன்ன சர்டிபிகேட் மேல வேற ஒருத்தன் சொன்ன ஏறுமா தேவைதானா அது இல்ல முட்டாத முச்சந்தி அப்படின்னு சொல்றாரு முட்டாத முச்சந்தி மூவாயிரவருக்கு மூர்த்தி எண்ணப்பட்டானை என்று வருகிறது அது மாத்திரம் இல்ல அதான் சொல்றார் அந்த நகர பெரியவாத சிற்றம்பலம் அப்படின்னு சொல்லிட்டு அது மாத்திரம் இன்னும் ஒரு பெரிய புராணத்தில் ஒரு குறிப்பு ஒன்று வருகிறது விஞ்ஞான சம்பந்தை பார்த்து தரிசனம் பண்ணிட்டு இருந்தாரு இந்த மூவாயிரம் தீட்சிதர்கள் நின்னாங்கல்ல அவங்கலாம் சிவரூபமாகவே இருந்தார்களாம் மூன்று கண்ணு கையில மான் மழு திரிசூலம் எல்லாம் வைத்துக் கொண்டு நின்னார்களாம் சிவஸ்வரூபமாகவே அந்த மூவாயிரம் பேர் இருந்தார்கள் என்பது திருஞான சம்பந்தர் தேவாரம் சொல்லுகிறது அதற்கு விளக்கம் பெரிய புராணத்துல வருகிறது எப்படி ஒரு கெட்டிக்காரர்கள் சமீபத்தில் கூட ஒரு தீட்சிதர் நான் பத்து மாசமா போறேன்னு சொன்னா பத்து மாசமா கேட்டு விட்டு இப்ப ஒரு கடிதம் ஆயிருக்காரு எனக்கு ஏன்பா நீ பன்னெண்டு மாசத்தோட நீ நின்று போறேன்னு சொல்லும் என்னால பொறுத்து கொள்ள முடியப்பா உண்ட வர்றதுக்கு நீ எண்ணி பாரு அப்படின்னு எழுதி முடியுமா என்னால முடியாது ஒவ்வொரு நாளும் எனக்கு காலையில எந்திரிக்கும் போதே மெடிசனை மெடிசனை வச்சுக்கிட்டுதான் எந்திரிக்க வேண்டிய வயசு எனக்கு இல்லையா ஆமா நீங்க சொல்லலாம் யோ தெம்பா தானே பாடுற அப்படின்னு பாடுறது வேற தெம்பு வேற ஆமா உங்களுக்கும் எண்பத்தொன்னு ஆகும் போது தெரியும் இப்ப தெரியுமா நீங்க உங்களுக்கு எண்பத்தொன்னு ஆகும் போது தெரியும் ஓஹோ தருமரா சொன்னாங்க நடக்காது காலையில எந்திரிச்ச உடனேயே அமர்ராஜன் பாட்டில் எங்கடா இருக்கு அப்படின்னு தேடக்கூடிய நிலையில இருக்கேன் ஏதோ கொஞ்சம் பாடுறதுக்கு மாத்திரம் சக்தி கொடுத்துதான் பாடியிருக்கு அத சொல்ற சாமி நீலத்தார் கரியுத்தா சுடலை உடம்பரம் சேர்வதால் கடத்தேவடி கையோட போலத்தாய் ஒரு காரணம் கூறுதுமே மூவாயிரம் பேரும் சிவஸ்வரூபமாக நிற்பதை இவர் பார்த்தாருன்னு ஒரு எழுதி வச்சிருக்காரு பெருமான் சேர்க்கிறார் எழுதலன்னா நமக்கு ஆமா சேக்கிடாறு கொடுத்த பிச்சை இந்த மூன்று பேருக்கும் வரலாறு எழுதி வச்சதுதான் கிடைக்குமா இன்னைக்கு கிடைக்காத மாணிக்கவாத ஒரு பால்ல கிடைக்கலையே ஆமா ஏன்னா நான் அதுல நன்றாக ஊடாடுகிறவன் ஏற்கனவே ஊடாடுன போரும் பட்டாத்துக்கு சேர்க்கையார் பிறந்த ஊருக்கு போன அந்த மண்ணினுடைய விசேஷம் எழுத்து எழுத்தா பாக்க ஆரம்பிச்சிட்டேன் ஆமா என்னுடைய விதி அப்படி கொண்டு விட்டது நல்ல விளையா போச்சு இல்லையா ஆமா அதனால்தான் ரெண்டு சேர்க்கையார் கோயிலையும் நான் திருப்பணி பண்ண ரெண்டு சேற்கிருக்கு அங்க அவர் பிறந்த இடத்துல ஒண்ணு இருக்கு ஒரு சிவன் கோயில் கட்டியிருக்காரு திருநாகேஸ்வரம்னு பேர் அந்த கோயில்ல ஒண்ணு இருக்கு ரெண்டும் திருப்பணி பண்ண ரெண்டுக்கும் ரெண்டு லட்சம் ரூபாய் மூணு லட்சம் ரூபாய் செலவு என்னதல்ல பணம் இந்த ஸ்தூபி வாங்கி கொடுத்தவர் உட்கார்ந்துருக்காரு பாருங்க நித்யானந்தான் இந்த நான் வாங்கி கொடுக்கற ரெண்டாயிரம் ரூபாய்க்கு வாங்கி கொடுத்த பொதுமக்களுடைய என்னுடைய முயற்சி பணம் கொஞ்சம் தான் இதுக்கு விளக்கம் அபூர்வமா எழுதி வச்சிருக்கிறார் தெய்வ சேக்குதார் பெருமான் என்பதை உங்களுக்கு நினைவூட்டி அடுத்தபடி ஒரு அற்புதமான திருப்பதிகம் அந்த மூன்றாம் திருமுறையிலே அகப்படுகிறது விஞ்ஞான சம்பந்தர் பாடிய அல்லது அருளிய இடறினும் தடறினும் என்று சொல்லக்கூடிய ஒரு திருப்பதிகம் இது வரலாறு நான் முன்னடியே சொல்லிவிடுறேன் திருஞான சம்பந்தர் திருவாவூர் துறைன்னு சொல்லுகிற கேத்திரத்துல தங்கியிருந்தார் திரு ஞானசந்தருடைய தந்தையார் பேரு சிவபாதக இரு பகவதி அம்மையார் உங்களுக்கு நினைவில் இருக்கும் கெட்ட நாள் அவர் கவுண்டின்ய கோத்திரத்து பிராமணன் அந்த காலத்தில் இருந்த பிராமணர்கள்னா உலகெல்லாம் உலகமெல்லாம் நன்றாக இருக்கட்டும்னு வேள்வி செய்திருக்கிறார்கள் மறுபடியும் சொல்லுமா என் மேல வருத்தப்பட மாட்டீங்கள ஆமா வருத்தப்படக்கூடாது உள்ளத சொல்றேன் அந்த காலத்தில் இருந்த பிராமணர்கள் நாடு நன்றாக இருக்கட்டும் வேள்விகள் செய்திருக்கிறார்கள் அப்போ இந்த காலத்தை பத்தி என்ன கேட்காதீங்க நான் சொல்ல மாட்டேன் ஏன் வாயினாலும் சொல்லுவோம் அந்த பாவம் வேண்டாம் அதனால திருவாவரதுரைக்கு போய் திருஞான அவர் சொன்னார் ஐயா நான் உலகம் நன்றாக இருக்கட்டும்னு சொல்லி வேள்வி செய்யணும் எனக்கு பொருள் தேவை அப்படின்னர் என்ன போல ஒரு சாதாரணமா ஒரு பாட்டுக்காரனாக திருநாசமுதந்திரம் இருந்திருப்பாளே ஆனால் அப்பா அப்பா நான் இதுவரைக்கும் நான் பாடி வச்சிருக்கேன் இந்த அங்கே எடுத்து கொடுத்திருப்பார் அவருக்கு செல்வம் எல்லாம் திருவடி தான் இல்லையா அப்பா இங்க வாங்க நான் அவனை கேட்டு வாங்கி தரேன் அப்படின்னு நேர கோயிலுக்கு அழைச்சிட்டு போய் ஒரு அற்புதமான திருப்பதியம் பாடினார் அந்த திருப்பதியம் பாடிய முடிவில் சிவன் என்ன பண்ணினா தன்னுடைய பூத கணங்கள்ல ஒருத்தர் அறிவிச்சு ஒரு மூட்டையை கொடுத்து விட்டான் அந்த மூட்டைக்கு பேரு உலவா கிழின்னு பேரு உலவாக்கிழின்னு பேரு என்ன அர்த்தம் உலவான கெடாத கிழி மூட்டை கெடாத மூட்டைன்னா திருட்டு போகாதுன்னு அர்த்தம் இல்ல எடுக்க எடுக்க குறையாமல் இருக்கும் அந்த மூட்டை ஆயிரம் பொண்ணு இருந்தவங்க பத்து எடுத்துக்கிட்டு வச்சா பாக்கி எவ்வளவு இருக்கணும் தொள்ளாயிரத்தி தொண்ணூறு தானே இருக்கணும் இருக்காது பத்து பவுன் எடுத்துக்கிட்டு கட்டி வச்சு நாளைக்கு ஆயிரம் இருக்கும் அப்படி ஒரு மூட்டை அது மூட்டையே காட்டுறாரு ஆமா இந்த இடத்துல இருந்து அவர் பாண்டாரு எந்த இடத்துல இருந்து பாண்டாரு அப்படிங்கிறதெல்லாம் கூட குறிக்கிறாரு ஆமா அச்சரியமான புராணம் பெரிய புராணம் கோயிலுக்கு வெளியில பாத்தீங்கன்னா ஒரு பெரிய நந்தி இருக்கும் நந்திக்கு என்ன பாத்தீங்கன்னா வட ஈசாத்துக்குள்ள ஒரு அரசமரம் இருக்கும் அந்த அரசமரத்துக்குள்ளதான் திருமூல தேவர் இருந்து திருமந்தூர் அருளினார் என்று வரலாறு அந்த நந்தி கிட்ட நின்று ஒரு பாடி இருக்கிறார் இதையும் அது சேக்கிரார் தெய்வம் சேர்க்கிறார் வருமானு சொல்லிட்டு போறாரு அங்கிருந்து பாடின அது அப்பாட்ட எடுத்து கொடுத்து அப்பா நீயும் வேல்லை பண்ணலாம் சீகாடியில் இருக்கிற அத்தனை பிராமணர்களும் வேலி பண்ணலாம் பொருளுக்கு எடுத்துட்டு போங்க அப்படின்னு கொடுத்துக்கான் அப்படி கொடுத்தாராம் என்று சேர்க்கிறார சொல்ற பாட்ட சொல்லி பார்ப்போமா தமிழ் பாடியே புரிந்தருடைய அச்சிரப்பொருள் கூட முன்வைந்து அகன் உச்சி வைத்தது பசும்பண்ணா ஆயிரக்கிழி ஒன்று அற்புதமான திருப்பதிகம் இருக்கிறது இந்த திருப்பதிகத்தை நாம தினந்தோறும் முறையாக ஓதிக்கொண்டிருக்க இருந்தோமையானால் நமக்கு காசு தட்டுப்பாடை இருக்காது ஆமாம் நான் படிக்கும்போது எங்க வாஜார் சொல்லிக் கொடுத்ததெல்லாம் நிறைவேல கொண்டிருந்தேன் இந்த மாடு அசை போடுறது மாதிரி பின்னால அத நான் எண்ணி பார்த்தேன் பின்னாத நடைமுறைக்கு கொண்டு வந்தேன் ஆமா இந்த பதியத்தை திறந்தோரு மூணு தடவை நான் சொல்றதுன்னு வச்சதுக்கு அப்புறமா என் மடியில எப்ப பார்த்தாலும் நூறு ரூபாய் இருந்துகிட்டே இருக்கு அது போரும் இல்லவா அது போரும்வா எப்போதும் என் மடியில நூறு ரூபாய் இருந்தா அது போரும் இல்லவா பெரிய கோடீஸ்வரனா போனா நான் நிச்சயமா கட்டே போயிடுவேன் கையில பணம் வந்ததுன்னா நிச்சயமா மனிதன் கட்டிதான் போவோம் அந்த வழி இல்லாம போதுமான அளவு குடுக்கறான் அல்லவா அது போர்வா எத்தனையோ எனக்கு பணக்காரன் எனக்கு தெரியும் பாண்டிச்சேரி செட்டியாரு கோடீஸ்வரன் என்னைக்காவது ஒரு ஆயிரம் ரூபாய் குடுத்துட்டு போனா கேட்டுப்பேனா அவர கேளுங்க உட்காந்துருக்காரு என்னைக்காவது நான் கேளுங்க உன் காரில் வேணா என்ன அழைச்சு கொண்டு அங்க கொண்டு விடு இங்க விடுன்னு சொல்லி இருப்பேன் ஒரு ஆயிரம் ரூபா கேட்டேன்னு சொல்ல சொல்லுங்க நித்யானந்த இருக்காரு எனக்கு தெரிஞ்சவருதான் கிட்டத்தட்ட ஒரு முப்பது முப்பத்தஞ்சு வருஷம் எனக்கு பழக்கம் எப்பாவது ஒரு ஆயிரம் ரூபா கொடுத்துட்டு போய் அவன் கேட்டுப்பேளுங்க கடனாவது கேட்டுப்பண்ணான்னு கேளுங்க ஏன் இந்த பதியத்தை போய் சிவன் கிட்ட போய் பாடுமே நான் பாடாத நாளே கிடையாது அவன் போர்மான அளவுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கான் கோட்டீஸ்வர பகுதிய வேண்டாம் எனக்கு அண்ணன்னைக்கு செலவுக்கு கொடுத்தான்னா அது போர்மானது அல்லவ ஆமா அந்த அற்புதமான திருப்பதியத்தை பத்து பாத்திரம் உங்களுக்கு நான் பாடி காட்டுவேன் இன்னைக்கு கூட நான் சிவனிட்ட பதியத்தை சொல்லிவிட்டேன் இன்னைக்கு கூட ஒரு நாளும் ஒழிய மாட்டேன் உன்னடி பாடுதல் ஒழியே நாட்டியத்தான்குடி நம்பி என்று சொல்லுவார் சுந்தரர் நானே உன்னடி பாடுதல் ஒழியே நாட்டியத்தான்குடி நம்பி என்று சொல்லுவார் அந்த மாதிரி நான் ஒரு நாள் ஒழியறது கிடையாது உடம்புக்கு முடியலன்னா படுத்துருவேன் உடம்பு சரியா போய்ட்டா எந்திரிச்சி கோயிலுக்கு போயிடுவோம் ஆமா அந்த அற்புதமான திருப்பதிகம் நான் இப்ப பதினோரு பாத்தும் உங்களுக்காக சொல்லிவிடுறேன் ஆமா இடரினும் தளறினும் எனது ஒரு நோய் தொடரினும் உனகன தொழில் தடுவேன் கடந்தனில் உங்கடு கலந்த நஞ்சை மிடரில் நடக்கிய மேதியனே இதுவோ எம்மையாடுமாறு இவதுன்ற மக்கிள்ளையேன் அதுவோ உனது இன்னருள் ஆவடு குறைகரனே வாடினும் சாவினும் வருந்தினும் போய் வீழினு உணக விடுவே நல்ல தாளிலும் தடுமுன தயங்கி தண்ணி போயிடம் பதிவெற்ற புண்ணியனே இதுவோயாடுமாறு இவது ஒன்ற மக்கிள்ளையேன் அதுவோ உனது இன்னருள் ஆவடு குறையரனே நான் சேக்கிரார் போய் திருப்பணி பண்ணேன் எனக்கு பணம் இந்த பதியத்தை பாடிக்கிட்டே போனேன் ஒரு வீட்டுக்கு போன அம்மா சேக்கிரி பண்றம்மா என்ன செய்யணும் அப்படின்னா கொஞ்சம் பொருள் கொடுத்தாங்க சரி இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த உள்ள போனாங்க இருபது ஆயிரம் ரூபா கொடுப்பாங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அந்த அம்மா என்ன பண்ணாங்க தெரியுமா இருபத்தி ஓராயிரம் ரூபாய் செக் போட்டு கையில கொண்டா கொடுத்தாங்க எனக்கு வேண்டியது ஒரு லட்சம் ரூபாய் கிட்டத்தட்ட கால்வாசி பணம் அந்த அம்மா கொடுத்துட்டாங்க ஆமா எப்படி கொடுத்தாங்க எனக்கா கொடுத்தாங்க இல்ல இந்த பதியத்தை கொடுத்தாங்க அவ்வளவுதான் ும் கனவிலும்ம்பா உண்மை மனவிலும் வழிபட மனவே நம்பா புனல் விரி நன் கொண்டை போதை இந்த கணல் அறிய ஒன்று கையவனே இதுவோ எம்மையாளுமா இவது உள்ள மக்கள் ஏன் அதுவோ உனது இன்னும் ஆவடு துறை அகனே சுமலோடு அன்புய தோன்றினும் மலரடிய கைமல் ஒரு சிலைக்கு நேரினால் உம்முதல் எரியட முடிந்தவனே இதுவோ வியாளுமா இவரொண்ட மக்கள் இடையில் அதுவோ உறவு என்ன அவர்துறையவனே கையதுடிகளோ கொய்யணி நிர்மணு மைய நிமிடைய மலையவனே இதுவோ மியாளுமாறி இவர் தந்த மக்கள் அதுவோ உணவின் நருள் அவர் துறையரனே ரெண்டு யோர்வர் எல்லாம் ஏற்றாத அருண்டரைக்கு தைத்தவன் கொடியில் இருந்தே இதுவோ மியாளுமாறி இவ தந்த மக்கள் அதுவோ உணவின் நருள் அவர் துறையரனே எப்படி வெற்றியோருமினி வருனும் உப்படி ஒருவனை அப்படி அடல் சீருடை கடலால் சிந்தை இதையே வழிமுடியவரை அடர்த்தவனே இதுவோ விளாடுமாறு இவதந்த மக்கள் நகையில் அதுவோ உணவின் துரையரனே உன்னிலும் படிப்பிலும் உறங்கியும் அண்ணல் மலப்பரிதாயவனே இதுவோய் விளையாடுமாறு இவதுன்ற மக்கள் நகையில் அதுவோ உணவின் ஆவர்துரையறனே என்ன பொருள் எனக்கு என்ன கஷ்டம் வந்தாலும் வாழ்ந்தாலும் செட்டாலும் உன்னுடைய திருவடியை நினைத்துக் கொண்டே இருப்பேன் ஆமா வாடினும் சாவினும் வருந்தினும் போய் வீழினும் உனக்கடல் விடுவே நல்ல முடியுமா நமக்கு முடியுமா முடியாது தலைவலி வந்துட்டா கோயிலுக்கு போக மாட்டோமே ஆமா தான் இந்த பதியம்போர் அதைத்தான் சொல்லிட்டே போறேன் பேரிடர் வருகி வந்திருவடிய நினைப்பதை விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்ற நமக்கு முடியுமா இந்த பதியத்தை சொன்னா ஏதோ கொஞ்சம் நமக்கு பலன் கிடைக்கும் அவ்வளவுதான் அதாவது கிடைச்சா சார் தான் பேரிடர் வருகி ஓர் பணி வெறையிலும் சீருடை கடலுடைய உன்னும் பதிப்பினும் சாப்பிட்டாலும் சரிதான் பட்னியாக இருந்தாலும் சரிதான் உன்னுடைய திருவடியை நினைத்துக் கொண்டே இருப்பேன் திருஞால் சம்பந்தர் சொல்ற வாக்கு இல்லையா உன்னினும் பதிப்பின் ஊரங்கினும் ால் உரையாத கண்ணனும் கடி உதவுறவில் இதுவோ நியால் மாறி ஈவதந்தமாக்கில்லை அதுவோ உலக இன்னும் ஆவலும் உரையாதனே பித்துடு வழங்கி ஓர் மணி வரணும் அத்தா புத்தரும் சமணரும் புறன்முறைக்கு பத்தர்கள் கைது செய்து வைத்தவனே இதுவோ வியாழமாறியுதந்த மக்கல்லையில் அதுவோ உனது இன்னுள் ஆவடு துறையவனே புனையிலு எந்த ஞா என்பது ஆக இனியாசும் ஏவாறும் திருவாசகம் திருவிசிப்பா வரலியும் அந்த இசையோடு வந்தது இல்லையா ஆமா பாடினால் தவறு என்று சொல்ல காலத்தில் பாடப்பட்டது இசை நூல்கள் பல அழிக்கப்பட்டது ஏழாவது நூற்றாண்டுல அப்ப இசையோடு இசையோடு பாடுதல் தவறு என்று சொன்னார்கள் தவணர்களும் பௌத்தர்களும் அதனாலேயே இசை நூல்கள் பல அழிக்கப்பட்டது என்று வரலாறு சொல்லுகிறார்கள் அந்த வேளையில இசையோடு பாடுதல் தான் தான் சரி இசை காம இன்பத்தை மாத்திரம் ஊட்டாது இறையின்பத்தையும் ஊட்டுமிடா அப்படின்னு நிரூபித்தவர் திருஞான சம்பந்தர் ஆனால்தான் அவருக்கு சேர்க்கலா பெருமாள் சொல்லுவார் கானத்தின் எழுப்புற பை அப்படின்னு சொல்லுவார் நான் முதல்ல தேவாரம் எல்லாம் படிச்சு விட்டு அப்புறம் சங்கீதம் எல்லாம் படிச்சு விட்டு இதை திருப்பி பார்த்தேன் கடவுளே கடவுளே இருக்கிறத இருக்கிறத தேவலோகமா இருக்கு சந்தையுமே கிடையாது ஆமா ஏதோ நம்ம மக்கள் கொஞ்சம் ஆதரிப்பு குறைவாக இருக்கிறதே தவிர அதுல தவறே கிடையாது தவறு இல்லாமலே இருக்கு பிழையற்று இருக்கிறது அது என்பதை நாம எண்ணிக்கொள்ள இந்த அற்புதமான திருப்பதிகம் அந்த மூன்றாம் திருமுறையில இருக்கிறது என்று நினைவுட்டேன் அப்புறம் கதையில நடுமத்தியில சொல்றேன் அதனால கொஞ்சம் புரிஞ்சுக்கிறது கஷ்டமாக இருக்கும் பரவாயில்லை சீஞான சம்பந்தர் மதுரைக்கு போகும்போது வேதாரண்யத்திலிருந்து போனார் வேதாரண் மதுரை தான் அவங்களுக்கு சென்டரா வச்சிருந்தாங்க யாரு சமணர்கள் கூன் பாண்டியனை தன் கையில போட்டுக் கொண்டு அந்த பாண்டிய நாடு பூர சைவத்தை உழிச்சு கடிவிட்டாங்கள் அப்ப கோயிலுக்கு போனது ரெண்டே ரெண்டு பேர் மீனாட்சி கோயில் திறந்திருந்தது ரெண்டே ரெண்டு பேருக்காக தான் திறந்திருந்தது ஒண்ணு மங்கையரசியார் ரெண்டாவது குலச்செறையார் மந்திரி இல்லையா அரசியார் கோயிலுக்கு வர்றாங்கன்னு சொன்னவன்தான் கோயில் தப்பிச்சு கோயில ஒழிச்சு கட்டியிருப்பான்கள் அப்பதான் திருஞான சமந்திரங்க போனார் அது அந்த வரலாறு தொடர்ச்சியா சொல்ல வேண்டிய ஒன்று நான் இடையிலே சொல்லுகிறேன் அதனால கொஞ்சம் வருத்தப்படாதீங்க மதுரையிலிருந்து திரும்பி சாமி திருநள்ளாறு போக நினைக்கிறார் திருஞான சம்பந்தர் அவருக்கு கிடைச்சது திருநள்ளாறு அதிகம் அதனால திருநள்ளாத்து சிவனை போய் பார்க்கணும்னு நினைச்சு போற போற வழியில ஒரு ஆறு அந்த ஆறு நிறைய தண்ணி போகுது இந்த ஓடம் போடுறவன் ஓடத்தை கட்டி விட்டு இது ஓட்ட முடியாது அப்படின்னு திருஞான சம்பந்தர் அந்த ஆத்தங்கரைக்கு வந்தாரு ஓடம் இருக்கிறது ஓட்டுறவண்டி இல்ல தண்ணி நிறைய போகுது என்ன பண்றது நம்ம அண்ணாண்ட போகும் அடியார்களை எல்லாம் அந்த ஓடத்துல ஏற்றி ஓடத்தை அவுத்து விட்டு ஒரு திருப்பதியாரு அந்த ஓடம் ஓடித்து என்று பெரிய புராணம் சொல்லுகிறது பாட்லயே வருகிறது இந்த ஓடமே செல் அப்படின்னு சொல்றாரு போயிருக்கிறது அது அப்படி ஒரு திருப்பதியும் இதுல வருகிறது அந்த கொள்ளம்பூதூர்லதான் அந்த முள்ளி ஆறு என்பது இருந்திருக்கு இருக்க இப்பவும் இருக்கு கொட்டமே கமலும் கொல்லம்பூதூர் நட்டமாடிய நம்பனை உள்க செல்ல உந்துக சிந்தையா தோட நல்குமாறவுள் நம்ப சொல்ல இந்த ஓடம் ஓடி இருக்கு ஓடம் ஓட சொல்றாரு ஒரு பாட்டுல அதையும் சொல்றேன் ஓடம் வந்தனையும் போது ஆடல் பேணிய அடிகளையாக சொல்ல உந்துக சிந்தையாரோட நல்குமார் அருள் நம்பனே ஆக இந்த ஓடம் ஓடி இருக்கிறதையா ஆமா எத்தனையோ காலமாக புட்டி இருந்த கதவு திறந்து தந்தவா லியா ஆமா அப்படி தமிழ் அந்த தமிழ் பாடல்கள் அப்படி செய்திருக்கிறது என்று நாம எண்ணிக்கொள்வோம் அடுத்தது ஒரு திருப்பதிகம் அதிலிருந்து நான் உங்களுக்கு நினைவுற்று இந்த இடத்துல கொஞ்சம் நான் கருத்து மாறுபாடா சொல்றேன் என்று நீங்கள் எண்ணி விடாதீர்கள் என் கருத்து இது ஏற்படுதையா இருந்தா வச்சுக் விட்டுடுங்க இந்த பிராமணர்களுக்கு அஞ்சு வயசுல உபநயனம் செய்வது என்பது ஒன்று வழக்கம் இருக்கிறது அவர்கள் ஏதோ ஒரு மந்திரத்தை சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள் இவருக்கு ஏற்கனவே சிவனுடைய அருள் பெற்றவர் திருஞான இவருக்கு இது தேவைதானா அவர்கள் சொன்ன மந்திரம் இவருக்கு தேவைதானா தேவையில்லை என்று எண்ணியிருக்கிறார் இதுதான் கருத்து மாறுபாடுன்னு சொன்னேன் விளக்கமாக ஏதேனும் புத்தகங்கள் கிடைத்திருந்தால் விளக்கமாக இந்த பெரிய புராண மையம் என்று ஒன்று இருக்கிறது அல்லவா ஆசா ஞானசம் மனிதன் வைத்திருக்கிறார் அவர் பெரிய புராண ஒரு ஆய்வு என்று ஒரு நூல் எழுதியிருக்கிறார் அதுல இதற்கு விளக்கம் எழுதியிருக்கிறார் அவர் அந்த புத்தகம் கிடைச்சால் நீங்க வாங்கி படிச்சு பாருங்க இதுக்கு மேல நான் சொன்னேன்னு சொன்ன சில பேர் தப்பு கணக்கு போட்டு விடுவார்கள் நான் அதை விட்டுறேன் அந்த பகுதிக்கு நான் போக தயாராக இல்லை அவர்கள் ஏதோ ஒரு மந்திரம் சொல்லி இருக்கிறார்கள் அது இவருக்கு உடன்பாடு இல்லை அதனால என்ன சொல்றாரு பஞ்சாஸ்கரம் சொல்லுவதுதான் சரி அப்படின்னு சாதிச்சுட்டார் சாதிச்சே சும்மா சொல்லிட்டு போயில ஒரு பதிகமே பாடி வச்சு விட்டார் எனக்கு இந்த ஊடு சொந்தம் சொன்னா அதுக்கு ஒரு பத்திரம் இருக்கணும் இல்லையா பத்திரம் இருந்தாலே இன்னைக்கு வெட்டு விடுறான்கள் எழுதிக்குவாங்க அப்படிங்கிறான் அதான் நான் கேட்டேன் எனக்கு மாத்திரமா உனக்கும் சேர்த்தான் அவர் என்ன சாதிக்கிறார் பஞ்சாட்சிரந்தாண்ட உயர்ந்த மந்திரம் அப்படி சாதிச்சு விட்டாரு மந்திரம் மே மந்திரம் நாம் வரையாகி வானவர் சிந்தையுடன் என்றவர் தம்மை ஆழ்வது செந்தவள் ஓம்பிய செம்மை வேதியு அத்தையும் மந்திரம் அஞ்செடுக்குமே இதை பார்த்துதான் ஆத்மா ஞான சமூகத்துக்கு பெரும் ஆய்வுக்கு உள்ளாக்கி இருக்கிறார் ஆக இந்த சாமி அந்த கருத்தில் பாடிபடுறார் துஞ்சலும் துஞ்சலும் என்ன சொல்லிவிடுறாரு முதல் ரெண்டு வரியில நீ தூங்கும் போதும் விடுத்துக் கொண்டிருக்கும் போதும் அஞ்சிடத்தை நினைத்து விடு என்று சொல்லிவிட்டு பின்னால ரெண்டு வரியில என்ன சொல்ற முனிவர் பஞ்சாஸ்காரத்தை சொல்லிதான் யமன் கூற்றுல இருந்து தப்பிச்சார் சரிமா உனக்கு அப்படின்னு கேட்டு போற யம விட ஒரு வேதனை உண்டா என்ன ஆமா ஒரு காலத்துல பிச்சைக்காரன் அப்படிதான் பாடினா பாபம் செய்பம் செய்யாத நாளை கோபம் கொண்டே போவான் அப்படின்னு பாடுனா பிச்சைக்காரன் அந்த காலத்துல அந்த காலத்துல இருக்க அப்படி பாடுனா இப்ப இருக்கிற மாட்டான் ஓ போடு ஓ போடுன்னு ஏதாவது ஒண்ணு சொல்லிட்டு அது சொன்னாதான் இங்க போடுவாங்க இல்லையா ஆமா ஆக என்ன சொல்றாரு யமாபயத்தை போக்குவது பஞ்சாட்சரம் விடா அப்படின்னு நினைச்சு விட்டார் அப்படின்னு நிரூபிச்சு இல்லையா? ஆமா அது மாத்திரம் இல்லாம இந்த பதியத்தினுடைய கடைசி பாட்டுல நான் தமிழ்ஞான சம்பந்தன்பு சொ என்ன சொல்ல வடமொழியாளர் தமிழை பாடினேன் அப்படின்னு சொல்லி இருக்கணும் என்னுடைய கருத்து இப்ப பிராமணர் சொன்ன வடமொழியைத்தான் நம்பி இருக்கிறார்கள் தமிழை நம்பி இருப்பவர்கள் மிகவும் குறைவென்று நான் எண்ணுகிறேன் தப்பு இருந்தா விட்டுருங்க ஆமா ஆனா இவர் என்ன சொல்றாரு நட்டமிழ் ஞான சம்பந்தன் அப்ப செகண்ட் லாங்குவேஜா இவர் வந்து வட முடிய நினைத்திருக்கிறார் தனக்கு இல்லையா ஆமா நட்டமிழ் ஞான சம்பந்தன் நான்மறை கற்றன் ஆமா காடியர் மன்னன் உன்னிய அத்தவில் மாலை ஈரந்து அஞ்செடுத்து உற்றன வல்லவர் என்பது பாட்டு ஆக தன்னை தமிழான சம்பந்தம்னு தான் அவர் நிரூபிச்சுட்டு போயிட்டார் நாம என்ன வேண்டிய ஒன்று சில கருத்து மாறுபாடுகள் நான் சொல்லி இருக்கிறேன் பாட்டுக்கு பொருள் சொல்லும் போது நான் சொல்லித்தான் தீரணும் இதற்கு மேல கொச்சையாக நான் சொல்லி என் பெயரை கெடுத்துக்க நான் தயாராக இல்லை இதற்கு விளக்கம் மட்டும்தான் புத்தகத்துல படித்துக் என்று நான் விட்டுவிடுகிறேன் அடுத்தது மதுரையில தங்கியிருந்தார் சுவாமிகள் திருஞான சம்பந்தர் மதுரையில் மடத்தில் தங்கியிருந்தார் அவர் தங்கியிருந்த மடம் இன்னும் இருக்கிறது திரியான சம்பந்தர் மடம் என்றே அதற்கு பெயர் தெற்கு ஆவணி மூல வீதியில இருக்கிறது அந்த மடம் ஆமா இன்றும் இருக்கிறது இன்றும் இருக்கிறது அந்த மடம் இதுவும் அந்த வரலாறுல நடுமத்தில்தான் சொல்றேன் ஆமா திருஞான சமுதர் அங்கே தங்கி இருந்தார் திருஞான சம்பந்தர் கூடவே அவங்க அப்பா போல ஒரு சில இடத்துக்கு மாத்திரம்தான் போனார் ஒரு சில இடத்துக்கு இந்த அடியார்களோட விட்டுட்டார் அவரை ஏன் அது கடவுளோட குழந்தை கடவுள் காப்பாற்றிக் கொள்ளுமான் என்ற எண்ணம் அவருக்கு உண்டு திருஞான சமுதர் வயசு என்ன முத்தி சேரும் போது வயசு பதினாறு அப்பருக்கு எண்பத்தி அருள் ஞான அருள்வாதருக்கு நாலு டிமி தெய்வீகம் இப்புவில் சுந்த மூவாறு பெண் ஞான சம்பந்தருக்கு அந்தம் பதினாறு அரி என்று ஒரு பாட்டு அந்த நாலு பேருக்கு எத்தனை வயசுன்னு வரையறுத்து சொல்லுகிறார்கள் அப்பருக்கு எண்பத்தி ஒன்று அருள்வாதஊரருக்கு நாலெட்டு நில் தெய்வீகம் நாலெட்டு முப்பத்தி ரெண்டு முப்பத்தி ரெண்டாவது வயசில் தெய்வீகத்தை அடைந்தவர் வாதஊரர் அப்பருக்கு எண்பத்தி ஒன்று அருள்வாத ஊருக்கு செப்பிய நாலெட்டு தெய்வீகம் இப்புவில் சுந்தரருக்கு மூவாறு பதினெட்டாவது வயசு கைலாயத்துக்கு போனார் தென் ஞான சம்பந்தருக்கு அந்த ஆறு அறி இருக்க சின்ன வயசு சம்பந்தருக்கு தான் இல்லையா இது தெய்வீக குழந்தை இது நாம கூட போண்டிய தேவை இல்லை அடியார்கள் பார்த்துக் கொள்ளுவார்கள் அறன் பார்த்துக் கொள்ளுவான் அப்படின்னு விட்டுட்டாரு ஆமா மதுரையில என்னென்னமோ வாதங்கள்லாம் நடந்தது பிரியான சமந்திர ஒழிச்சு கட்டுறதுக்கே பாத்துட்டாங்க அவர் தங்கியிருந்த மடத்தை தீய வச்சு கொடுத்து என்று வரலாறு சொல்லுகிறது நம்ம வீட்டுல பன்னெண்டு மணிக்கு ஒருத்தன் பெல் எடுத்து என்ன சொல்லுவோம் இந்த பைத்தியக்காரன் யார ஒருத்தன் பன்னெண்டு மணிக்கு அடிக்கிறா சொல்லுமா இல்லையா நிச்சயமா சரி தங்கியிருந்த வீட்டிலேயே தீய வச்சு கொடுத்துறான்னு சொன்னா கோக்கிட்டு கொளுத்திருப்பான் ஹரன் காப்பாற்றினான் அவரை ஆமா அவர் சொல்றார் ஒரு மற்றொரு இடத்துல சொல்லுகிறார் ஹரன் என் நெஞ்சில இருக்கிறான் அப்படின்னு அதையும் நான் சொல்லுவேன் இப்போ அடுத்தபடி சொல்லுவேன் தங்கி இருந்தார் அவங்க அப்பா அவரை பார்க்க போனார் சிவபாதக சிங்கான சம்பந்தர் உள்ள இருந்தார் வெளியில இருந்தவங்கன்னா அப்பா அவரை அதை பார்த்துட்டு உள்ள போய் சொன்னாங்க தந்தையார் வர்ற உள்ளானும்பிட்ட யாரு தஞ்ஞான சம்பந்தரை அவங்க அப்பா கால விழுந்து கும்பிட்டார் இப்பவும் சில தந்தையார்கள் பிள்ளைகள் காலில் விழுதான் ஏன் இடம் முதியோர் இல்லத்துக்கு அனுப்பிச்சு ஆமா நான் என்ன அனுப்பி விடாதாங்க வணங்கி எந்திரிச்ச உடனே என்ன கேட்டாரு தெரியுமா அம்மா சவிக்குமா அப்படின்னு கேக்கல அவருக்கு தாய் மாமன் சீர்காழிக்கு பக்கத்துல நனிவள்ளு ஒரு ஊர் மாமா சவிக்குமா அத்தை சவிக்குமா அப்படின்னு கேட்கல என்ன கேட்டார் இந்த மூன்று வயசுல ஆட்கொண்டானே அந்த தோழிபுரத்து ஈசன் அவன் சட்சி மாட்டார் இப்ப திருவத்தூர்ல இருந்து ஒருத்தன் என்ன பார்க்க வர்றான்னு வச்சுங்க என்னடா ரத்தனா உடம்புக்கு நாதன் நல்லா இருக்காடா இருக்காரா வடிவுடை நாயகி நல்லா இருக்காடா அப்படி நான் கேட்டிருப்பேன்ன கேட்டிருக்க மாட்டேன் கேட்டும் ஒண்ணு அப்பா உனக்கு எதுக்கு பால் கொடுத்த அந்த அம்மா நல்லா இருக்கா அந்த அப்பாவும் அம்மாவும் நல்லா இருந்தா நாம நல்லா இருக்கலாமே அப்படிங்கிற எண்ணம் இவருக்கு எப்படி அப்ப ஒரு பதியமே பாடுற தேவாரத்திலேயே மங்களகரமான பாடல்கள் இது அப்படின்னு பொறிக்கெடுத்து வைத்திருக்கிறார்கள் நான் பெரியவர்கள் மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் எண்ணில் நல்ல கதிக்கு அது ஓ குறைவில்லை கண்ணில் நல்ல குதொரும் கழும வளனகள் பெண்ணில் நல்லாலோடுமா முனி அப்பாவுக்கு நீ கோச்சு இந்த அம்மா தானே பால் கொடுத்த இந்த அப்பாவும் இந்த அம்மாவும் நல்லா இருக்காங்களா அப்படின்னு கேட்டார் அப்ப சேவாத என்ன நினைச்சிருப்பார் கொஞ்சம் எண்ணி பாருங்க ஆமா போதையார் பொக்குண்ணத்தில் அடிசு பொல்லாதியன கதையார் முனிவுற தான் என்னை ஆண்டவன் கதையார் குடையினம் கழுமல வளனகள் பேதையாள் அவளும் பெருந்தகை இருந்த மண்ணில் நல்ல வண்ணம் வாழல வண்ணம் தண்ணூரும் தருமல தண்ணில்தேவி மங்களகரமான பாடல்கள் இது பெரியவர்கள் தேர்ந்தெடுத்து வைத்திருக்கிறார்கள் இப்ப கூட ஒரு ரெண்டு நாளைக்கு முந்தி ஒரு கல்யாணத்துல பாடு பத்து பாட்டும் பாடுன அது என்னமா அப்படி ஒரு சூழ்நிலை சரியாக இருந்தது இந்த பதினோரு பாட்டும் பாடுனா ஆமா அப்படி ஒரு அற்புதமான திருப்பதிகம் இருக்கிறது என்று நாம் எண்ணிக்கொள்ளும் அப்புறம் எந்த ஒரு திருப்பதிகமும் நான் நினைவூட்ட வேண்டிய கடமை மருந்து வேண்டி இவை சிவனுடைய திருவுருவமே மருந்து அப்படின்னு சொல்ற மந்திரங்கள் இவை மருந்து மருந்து வேண்டில் இவை மந்திரங்கள் இவை புரிந்து கேட்கப்படும் புண்ணியங்கள் இவை தேவன் கூடி தேவிய அருந்தவத்தோடு அடிகள் வேடங்களே என்று ஒரு பதிகம் இருக்கிறது அற்புதமான திருப்பதியும் அது சிவனுடைய திருவடிவமே திருவுருவமே மருந்து மந்திரம் புண்ணியம் சொல்வதேந்திர பள்ளி என்று ஒரு கேத்திரம் அதுதான் என்னுடைய குருநாதனுடைய அவதார தளம் எனக்கு தேவாரம் சொல்லி கொடுத்தவர் வேலாயுத ஓதுவர் தர்வூர மடத்துல இந்த தேவார பள்ளி இருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி ஒன்னுல அந்த தேவார தொடங்கினார்கள் நான் நாப்பத்தி ரெண்டுல அதுல அதுல வாத்தியாராக கிட்டத்தட்ட ஐம்பது வருஷம் இருந்தார்கள் அந்த வேலாயுத ஓதுவர் கிட்டத்தட்ட இருநூறு பேரை ஓதுவாராக ஆக்கினார் அவர் யாரும் செய்ய முடியாத வேலை ஆமா ஐம்பது வருஷத்துல இருநூறு ஓதுவார் அஞ்சு வருஷம் அஞ்சு வருஷம் படிச்சவன இருநூறு ஓதுவார தயார் பண்ணார் நாலு வருஷம் ரெண்டு வருஷம் படிச்சிட்டு போனவன் ஏகப்பட்ட பேரு ஆமா இல்லையா அப்படி ஒரு புண்ணியமான் அந்த வேலாயுத ஓதுவர் தனக்கு சம்பளம் கிடைச்சது குறைச்சலா இருந்தாலும் இப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சதுன்னு சொல்லி அந்த ஓடுவார்களை நல்லா ஒழுங்க தயார் பண்ணிவிட்டார் அந்த புண்ணியம் அவருக்கு அவர் தீர் திருமயேந்திர என்ற ஊர்ல அவருடைய திரு அவதாரத்தனம் அதனால அந்த ஊர் பதிய நான் சேர்த்துக்கொண்டேன் பவனமும் சீர்திகள் வயதமும் தரைதரும் அகிலோடு கணவளை பூதரும் வரை வில்லாலியில் செய்ய மயந்திர பள்ளி உழ்ந்த அரவரை அழகனை அடியினை படிவினே திரை தரு போடவும் தீர்துகள் அகிலோடு கணவளை பூதரும் வரை விழாலையில் எய்த Thank uh you. -huh. திருஞான நாயனார் உடைய அவதார நோக்கம் ஏழாவது நூற்றாண்டுல சமணர்கள் பெருத்து விட்டார்கள் இந்த தமிழ்நாட்டில் உதாரணமாக ஒன்று சொல்லுகிறேன் திரு படையாறை வடதடினு ஒரு கஷேத்திரம் அந்த ஊர் ஊர்ல இருந்த சிவலிங்கத்தை எடுத்துக் கொண்டு போய் எங்கேயோ ஒரு தோட்டத்தில் கொண்டு புதச்சு விட்டு கோயில சமன் பள்ளியாக அங்க இருக்கிற சமணர்கள் தான் இது சரியா இல்லையா ஆமா தப்பு பெருந்தப்பு நிகழ்ந்தது இங்கதான் இப்பதான் இந்த மாதிரி தப்புகள் நடந்துகிட்டு இருக்கு நம்ம நாட்டுக்கு வரலி அளவோட இருந்துகிட்டு இருக்கு ஆமா ஆக என்ன பண்ணிவிட்டான் திருநாவுக்கரசு போனார் கோயில் இருக்கிறது சிவலிங்கத்தை காணும் என்னன்னு கேட்டார் இந்த சமணர்களை எங்கயே கொண்டு போட்டு மறைச்சுட்டான் அப்படின்னு சொன்னாங்க அப்படியா கோயில் இருந்த சிவலிங்கத்தை போய் விட்டு மறைச்சிட்டாங்கல்ல இந்த அரசன் என்ன பண்ணினான் சிற்றரசன் இருந்தான் அந்த ஊர்ல இந்த கோயில் அந்த சிவலிங்கத்தை கொண்டாந்து வச்சால் ஒழிய நான் சாப்பிட மாட்டேன் என்னைக்கு வருதோ அன்னைக்குதான் சாப்பாடுன்னு அங்கேயே உட்கார்ந்து அப்புறம் தொழிலை பிராணம் சொல்லுகிறது அந்த சிற்றரசன் கனவுல போய் திருநாவுக்கரசன் உண்ணாமல் இருக்கிறான் நான் இந்த இடத்துல மறைக்கப்பட்டு இருக்கிறேன் என்னை எடுத்துக்கொண்டு போய் கோயில்ல வை அப்பதான் திருநாள் சாப்பிடுவான் அப்படின்னு சொல்லி அடையாளம் எல்லாம் காட்டியிருக்கிறான் ஆமா அப்புறம் அந்த அரசன் எழுந்துட்டு போய் அந்த இடத்தை தோண்டி பார்த்து அந்த சிவரங்கத்தை எடுத்துக்கொண்டாந்து அங்கே வைத்தான் என்று வரலாறு கற்பனை என்று நாம நினைக்கலாம் காலம் கடந்து விட்டதுனால அப்படி நாம நினைக்கலாம் இல்லை இப்படி தப்பு சொல்லுவதற்கு அவங்களுக்கு வாய்ப்பு கிடையாது உண்மையை உண்மை என்று சொல்லிக் கொண்டே ஆமா தப்பு சொல்லித்தான் இந்த சமயத்தை வளர்க்கணுங்கிற எண்ணம் அவர்களுக்கு கிடையாது தேவையும் இல்லை அந்த மாதிரி அட்டு நடந்த போதுதான் விஞ்ஞான சம்பந்தர் மதுரைக்கு போனார் மதுரையில கோயில் பிறந்திருந்தது ரெண்டு பேருக்காகத்தான் அப்படின்னு சொன்ன ஒன்னு மங்கேற்கரசையார் ஒன்னு குளச்செறையார் சுவாமிடத்துல தங்கி இருந்தார் அந்த மடம் இருக்கிறது ஒழிச்சு கட்டி விடுவோம் ராத்திரி தங்கி இருந்தாரா ஒரு மடம் அதுல தீய வச்சு கொள்கும் எனக்கும் சண்டைன்னு சொன்ன பஞ்சாயத்துல சேர்த்துக்கணும் அல்லது கோர்ட் இருக்கு அதுல பாத்துக்கணும் இல்லையா என் வீட்டை அத்துமீறி இடிக்கிறது ஒத்துக்குவேன தப்பு இல்லையாது ஆமா நிச்சயமான தப்பு தீய வச்சுட்டான் ராத்திரி பன்னிரண்டு மணிக்கு என் படம் எரிகிறது திருஞான வந்து பார்த்த அடியார்கள் தங்கி இருக்கிற இடத்துல தீய வச்சானா தப்பு இல்லையாது அடியார்கள் தங்கி இருக்கிற இடமெல்லாம் செய்யலாமா நம்ம வீட்டு பையன் ஒரு தப்பு படித்த யார்கிட்ட போய் சேரும் வீட்டு தலைவன்கிட்ட போய் சேரும் இல்லையா சம சமயத்தில் இருக்கே நடக்கிறது இந்த தீ போய் அவனை புடிச்சுக்கிட்டோம் அவனு பாடி விட்டார் இந்த தேவாரத்தின் வலிமை அந்த தீ போய் மெதுவா புடிச்சுக்கிட்டோம்னு சொல்லிவிட்டார் ஆமா மெதுவா போய் பிடிச்சுக்கிட்ட சொன்னதுக்கு ஒரு காரணம் எழுதுறார் என்று பாண்டியற்காகவே அப்படின்னு சொல்லி திரு ஆலவாய் மேவினே அஞ்சல் என்று பொய்யராம் அமனர் கொழுவின் சுடர் பையவே சென்று பாண்டியக்காகவே அப்படின்னு சொன்னார் இந்த தீ போய் மெதுவா அவனை போய் பிடிச்சுக்கிடும் யார தலைவன் கூண் அவன் கூணன் பிறவியிலேயே கூணம் ஆமா அவனுக்கு பேர் மாறம்னு பேரு பின்னாலதான் திருஞான சம்பந்தருடைய தேவாரத்தினால நிமிந்து நின்னா அன்னையில் அவனுக்கு நெடுமாறான்னு பேரு திருஞான சம்பந்தருடைய தேவாரம் அவனுடைய பிறவி கூணையே ஒழித்தது ஆமா என்பதை நாம மறந்துவிடக்கூடாது அப்போ தாமி ஒரு பதியம் பாடுறார் இந்த தீ பாண்டியனை பிடித்துக் கொள்ளட்டும் அதுதான் வெப்பு நோயாக அவனுக்கு வந்தது இப்ப கூட ஜுரநோயை சுரநோயை வந்து வெப்பு நோய் என்று சொல்லுவதுதானே சரி ஜுர நோய் என்பது வடமொழி வெப்பு நோய் என்பதுதான் சரியான இது இல்லையா ஆமா பாட்டு அப்பிய அரு வெம் தென்னவன் மேலூரை என்ன கரெக்டா சொல்லிட்டு போறார் பாருங்க சந்தேகமே கிடையாது ஐயன் சிறிபரா சொல்லிட்டு போயிட்டார் ஆனா தான் சேர்க்கலாறு இது வசதியா போச்சு இல்லையா எழுத்து எழுத்தா படிச்சுட்டாரு பெருமான் ஆமா அப்பன்னு அளவாய் ஆதிய வெப்பம் தென்னவனும் மேலூரை ஒப்பந்தோண்ட ஏன் பையவேன்னு சொன்னார் என்பதற்கு சேர்க்கையார் வருமானம் என்ன சொல்றார் பிடித்துக் கொள்ளும் சொன்ன அந்த போன வேகத்தில் அந்த நெருப்பு அந்த பாண்டியனை அழித்துவிடக் கூடும் சேர்க்கையாருடைய கருத்து அப்ப அவன் அழிந்து போனானே ஆனால் மங்கையரசியார் கோயிலுக்கு போய் வழிபட்டிருந்த மங்கையற்கரசியார் அமங்கலம் ஆகிவிட வேண்டும் இல்லையா மங்கையர்கரசியார் தான் திருஞான சம்பந்தர் மதுரைக்கு கூப்பிட்டு இருக்கார் தெய்வீக நெறியில உள்ளவள் அவருக்காகவே அஞ்சு பாட்டு பாடுறார் திருஞான சம்பந்தர் சிவனையே பாட வந்த திருஞான சம்பந்தர் மங்கையர் கரசியாருக்கு அஞ்சு பாட்டு பாடுறார் குளர்ச்செடியாருக்கு அஞ்சு பாட்டு பாடுறார் இல்லையா அவர்களுக்கு ஒரு தீது வந்து விடுமே என்று நினைத்துத்தான் பையவே என்று சொன்னாரான் இவர் இதற்கு விளக்கம் எழுதுற தெய்வ சேர்க்கார் பெருமான் என்று சொல்லி ஏழாவது நூற்றாண்டுல நடந்த அக்கிரமத்துல இது ஒண்ணும் இல்லையா அங்க பாண்டி மதுரையில தான் சரியான தன்னுடைய வாழ்க்கையினுடைய வெற்றியை கண்டவர் எதற்காக அவர் தோன்றினாரோ இங்க அவரை வரவழைத்தார சோபாதக அது நடந்தது தெய்வீகத்தை செய்துவிட்டு போய்விட்டார் குன்றக்குடி அடிகளார கேட்டாங்க எங்க திருஞான சம்பந்தர் திரு சிவனடியார்தானே ஒரு கூட்டத்தை அழிக்கலாமா அப்படின்னு கூட்டத்தை திருஞான சம்பந்தர் அழிக்கலையே கிடையாது வாதில வென்ற நாங்கள் தோத்து விட்டால் நாங்கள் கழுவேறோம்னு அவனே சொன்னான் இப்பவும் சொல்றான்ல ஒரு கட்சி தோத்து போனா நான் தீ குளிச்சிருக்கிறான்ல அது கட்சியினுடைய மேலடமா பொறுப்பு கிடையாதுல்லவா அதே மாதிரி அரசன் செய்தான் அந்த வேலைய தானே அவன் கழிவுல ஏறனான் இவர் ஒன்னும் கழிவுல ஏத்தல கிடையாது பெரிய புராணத்தை நல்லா படிச்சிருக்கியான்னு கேட்டு விட்டாரு கேட்டவன யாரு குன்றக்குடியடிகளர் அல்லவா ஆமா ஆக அந்த வெப்பம் என்னவனுக்கு ஜூரமாக மாறி கட்டப்படுகிறான் என்பதோடு இருக்கட்டும் அடுத்த மாதம் அதிலிருந்து நாம தொடங்குவோம் என்று சொல்லி இப்படி ஒரு கருத்துக்களை எல்லாம் எனக்கு நன்றாக சொல்லுவதற்கு ஒரு வாய்ப்பை கொடுத்ததுதான் தமிழ் சிச்சங்கம் ஆமா இல்லையா இதில் சொல்லிட்டு இருக்க முடியுமா சொன்னாங்க விடுவான என்ன ஒரு பக்கம் வேளம் அடிப்பான் ஒரு பக்கம் மணி அடிப்பான் ஒரு பக்கம் சத்தம் சரியா இங்க அமைதியாக கேட்பதற்கு சொற்பள் சொல்லுவதற்கும் எனக்கு இந்த தமிழ் சிச்சங்கம் தான் ஒரு வாய்ப்பை கொடுத்தது என்று நன்றி சொல்லி பஞ்சாட்சரம் சொல்லி இந்த நாடு நன்றாக இருக்கட்டும் நாமும் நன்றாக இருப்போம் என்று சொல்லி பஞ்சாட்சரம் சொல்லி இந்த நிகழ்ச்சியை நாம் நிறைவேற்றிக் கொள்வோமாக ஓம் நம சிவாய சிவாய நம ஓம் நம சிவாய சிவாய நம Om namah शिवाय शिवाय नमः ओम नमः शिवाय शिवाय नमः ओम नमः शिवाय शिवाय नमः ओम नमः शिवाय शिवाय नमः